பாடம் இருநூற்றி எழுபத்தி பிறர் குறையை தேடி அலைவது கூடாது மேலும் முட்டு கேட்பதும் கூடாது கூடாதான் குறைகளை துருவி ஆராயாதீர்கள் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹா கூறுகின்றான் இறை விசுவாசிகளான ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாததைக் கூறி நோவினை செய்கிறவர்கள் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்து கொண்டவர்கள் அவர் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி வசனம்